வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து இன்று ருடால்ப் எம் பேலன்டைன் அவர்கள் எழுதியுள்ள தியானத்தில் பலியும் வேதனையும் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒருவர் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து சுவாசத்தில் கவனத்தை செலுத்தி தனது மனதை தனது தலையிலிருந்து பாதம் வரை ஓடவிடும் போது அவரால் தனது உடலின் சில பகுதிகளில் வேதனையை உணர முடிகிறது இந்த பலியின் உணர்வு அவர் மனதை ஒருமுகப்படுத்தாது வலியை உணரும் அந்த குறிப்பிட்ட பாகத்தை நோக்கியே அவரது கவனம் நிலைப்படுகிறது இடையராத தியானித்து மனதை உள்முகமாக நோக்கும்போதும் அவரது மனம் பலியின் வேதனையில்தான் உழலும் ஆகையால் இயல்பாகவே அந்த பலியை மறப்பதற்காக உடனடியாக அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றுவிடத்தான் தோன்றும் இதன் விளைவாக மன அமைதி பெறுவதற்கு பதிலாக மன ஆவேசமும் துன்பமும் ஏற்படும் உடல் ரீதியான தொல்லைகளை நீக்குவதற்கு பயில தகுதியான வழிமுறை ஹடயோகம்தான் இம்முறையில் சுவாச பயிற்சியின் மூலம் தசைகளை விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் நரம்பு மண்டலங்களை பூரண ஓய்வு பெறச் செய்து தூய்மைப்படுத்தி வலுப்படுத்தவும் கற்றுத்தரப்படுகிறது ஹடயோகாவின் நிலைகளை ஆசனங்கள் என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது சுலபமானது அல்லது சௌகரியமானது என்று பொருள்படும் சாதகனை சுலபமான நிலைகளிலேயே உடல் ரீதியான ஓய்வும் இணக்கமும் பெறச் செய்வதுதான் ஹடயோக ஆசனங்களின் குறிக்கோளாகும் அடுத்ததாக தியானத்திற்கான சரியான தோரணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருவர் பூரண ஆரோக்கியத்துடன் இணக்கமான உடற்கூற்றுடன் திகழ்ந்தாலும் தியானத்திற்கான முறையான தோரணையில் அமரவில்லையானால் அவர் விரைவிலேயே வலிகளை உணர துவங்குவார் அதாவது எடுத்துக்காட்டிற்கு அறியாமலேயே தனது தலைப்பகுதியை முன்னோக்கி வைத்துக் முதுகு தசைகள் முன்னோக்கி சரியாமல் இருக்க மிகையான சிரமத்தை மேற்கொள்ள அதிகமான வேலை பழுவினால் முதுகுப்பகுதியின் தசைகளில் பிடிப்பும் வலியும் ஏற்படும் இம்மாதிரியான காரணங்களுக்காகத்தான் பண்டைய வழிமுறைகளும் சரியான உடல் எடை தனது மையப்பகுதியை சுற்றியே சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் வகையில் உடலை சமநிலையில் இருக்கும் வகையில் உடலை நேராக நிமிர்த்தி அமருமாறு தோரணைகள் போதிக்கப்பட்டுள்ளன ஒருவர் நல்ல தியான நிலையில் அமர்ந்து அவர் உடலும் மனமும் நிம்மதியான ஓய்வு பெற்றவுடன் அவர் தனது சுவாசத்தை உணரத் தொடங்குகிறார் சுவாசம் சீராக இல்லாது அதிர்வுடன் தாறுமாறாக இருந்தால் அதுவே ஒரு தடையாகிவிடும் பலரும் இன்னமும் பலிகள் சரியற்ற தேகநிலைகள் அஜீரண கோளாறு அதன் விளைவான மந்தமான உணர்வு நிலை இவற்றால் தனது சுவாசத்தை நன்கு உணர முடியாமல் இருக்கிறார்கள் தியானத்தில் பெரிய பிரச்சனையானதும் தடையாக இருப்பதும் இதுவே சில நேரங்களில் சிலரது சுவாசத்தின் பழக்கமும் மாறுபட்டிருக்கலாம் சினம் கொள்வதால் சக்தி மிகுதியாக சிதறுண்டு வடிகாலில் நீர் வடிவதைப் போல விரயமாகிறது மிகையான சினம் ஒரு மனிதனை தனது சக்தி முழுவதையும் இழக்கச் செய்து அவனை சோர்வுக்கு உள்ளாக்கி பலவீனமாக்கிவிடுகிறது ஆகையால் திடீரென பேரிடும் கோபம் ஒருவரை தனது ஆற்றல்களை இழக்கச் செய்வதோடு அவரை தியானம் செய்யவும் விடுவதில்லை தான் இதுவரை எதிரூரை அளிக்காது போன தருணங்களை நினைத்துக்கூட ஒருவருக்கு திரும்பவும் கோபம் வரலாம் இதனால் ஆற்றலில் குறைபாடோ அல்லது சினத்தை தவிர்க்கும் முயற்சியில் மனச்சோர்வடைந்து உடலும் சோர்வுற்று அவர் உறக்கத்திலும் ஆளலாம் இம்மாதிரியான மன எழுச்சிகளால் உருவாகும் சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டில் வைக்க ஒருவர் மூச்சு பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் சீரான சுவாசம்தான் நிலையான மன உணர்வை பெற உதவும் பேருணர்வை தேடி அடையும் முயற்சியில் மனிதனுக்கு எதிர்ப்படும் தடைகள் அனைத்தும் காலப்போக்கில் அடையாளம் காணப்பட்டு போராடி எதிர்கொண்டு வெள்ளப்பட்டு வந்துள்ளன இத்தடைகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து வழிமுறைகளும் நேர்மையான தீவிரமான ஆர்வம் உள்ளவர்களுக்கு திரும்ப திரும்ப விவரிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டுள்ளன இவ்வழிமுறைகளை விடாமுயற்சியுடன் அதிகமான விழிப்புணர்வுடன் துணிச்சலுடன் செயல்படுத்துவதுதான் ஒருவரின் கடமையாகும் இதனால் இடையூறுகள் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல மறையத் துவங்குவதால் பேருணர்வின் உள்ளொலியை பூரணமாக எய்த முடியும் நன்றி வணக்கம்